அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உடையவனுமான எச்சரிக்காமல் இருந்ததில்லை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவன் ஒற்றை கண் உடையவனாவான் நிச்சயமாக உங்களின் இறைவன் ஒற்றை கண் உடையவன் இல்லை தஜ்ஜாலின் இரு கண்களுக்கிடையே காஃபி என்று எழுதப்பட்டிருக்கும் இன்று நபி சல்லு அலிகுல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஒன்று மூன்று ஒன்று முஸ்லிம் இரண்டு